அபு சாஹிதர் அலி அல்லாஹும் அவர்கள் கூறியதாவது ஜுமா நாளில் குளிப்பது பருவமடைந்த ஒவ்வொருவருக்கும் கடமையாகும் மேலும் பல் துறக்குவதும் நறுமணம் பூசுவதும் கடமையாகும் என்று நபிசல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அபு சாஹிதர் அலி அல்லாஹூன் அவர்கள் வழியாக இதை அறிவிக்கும் அமருபின் சுல்லை குளிப்பது அவசியம் என்பதை நான் உறுதியாக அறிவேன் ஆனால் பல் துலக்கவதும் நறுமணம் பூசுவதும் கடமையா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் ஹதீஸில் அப்படித்தான் உள்ளது என்று குறிப்பிட்டார்கள்